வணக்கம் அக்டோபர் ஏழு ரெண்டாயிரத்தி இருபது நாட்டினையின் பொது அறிவு குவியலுக்காக சென்னையிலிருந்து அலுமையிலு நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று இத்தாலி ஓபன் டென்னிஸ் போட்டி ரெண்டாயிரத்தி இருபதின் ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் பட்டம் வென்றவர் ஜோகோ நோக்கோவிஷ் இரண்டு டெப்ரி ஏரி உத்தராகண்ட் மாநிலத்தில் அமைந்துள்ளது மூன்று உலகின் அதிக நாட்கள் பயன்பாட்டில் இருந்த போர்க்கப்பல் இன்சாட் விராட் இனி இன்றைய கேள்விகள் 1. விவசாயிகளின் கடன் தகுதியை அணுக செயற்கைக்கோள் தரவை பயன்படுத்தும் இந்தியாவின் முதல் வங்கி எது இரண்டு டிஆர்டிஓ அமைப்பின் தலைவராக இரண்டு ஆண்டு பணி நீட்டிப்பை யார் மூன்று திருநர்கான தேசிய மன்றத்தின் தற்போதைய தலைவர் யார்